ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை தொடர்ந்து பார்த்துன்னு வர்ற வரிசையில் ஸ்ரீதர்மத்தை கூடிய வரையிலும் விரிவாக பார்த்தோம் அடுத்ததாக சந்தியாவந்தனம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் சந்தியாவந்தனமுறது ரொம்ப முக்கியமான ஒரு அனுஷ்டானம் ஸ்திரீகளுக்கும் உண்டு புருஷாளுக்கும் உண்டு புருஷாளுக்கு சந்தியாவந்தனம்னு பேர் ஸ்திரீகள் செய்கிற பொழுது சந்தியோபாசனம்னு பேர் இந்த சந்தியாவந்தனம்ங்கிறது அடிப்படையான ஒரு தர்மம் இது இல்லாமல் நாம் எது செய்தும் பிரயோஜனம் இல்லை வியாசரி சொல்கிற பொழுது சந்தியாகீனா அசுச்சிர்நித்தியம் அனர்ஹா சர்வகர்மசூ சந்தியில்லாமல் நாம் வேறு எதை செய்தாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் போகும் காரணம் என்னென்னா நாம் சந்தியாவந்தனத்தை பண்ணலன்னா வேறு எதையும் செய்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை அசுச்சி வேற நமக்கு வருது ஒரு அசுத்தமானது வருது சந்தியாவந்தனம் பண்ணலேன்னா ஆகையினாலே கட்டாயம் சந்தியாவந்தனத்தை பண்ணணும் சந்தியாவந்தனம் எப்போ பண்ணணும் அப்படின்னா சந்தியா காலங்களில் பண்ணணும் சந்தியானா அகோராத்திரையோ சந்தி பகலும் ராத்திரியும் சேர்ற பொழுதும் ராத்திரியும் பகலும் சேர்ற பொழுதும் சந்தியான்னு பேர் அந்த காலத்தில் இந்த சந்தியாவந்தனத்தை பண்ணணும் பிராத்த சந்தியாம் உபாசீத யதாவிதி சாதித்யாம் பச்சிமாம் சந்தியாம் அர்தாஸ்தமித பாஸ்கரம் அப்படின்னு சம்பர்த்தங்கிற ரிஷி நமக்கு காண்பிக்கிறார் காலம்பரம் பண்ணக்கூடிய சந்தியாவந்தனம் இருக்கே அது பண்ணுற பொழுது நட்சத்திரம் இருக்கிற பொழுதே ஆரம்பிக்கணும் சந்தியாவந்தனத்தை அதே போல் சாயங்காலம் சாதித்யாம் பச்சிமாம் சந்தியாம் அர்த்தாஸ்தமித பாஸ்கரம் பாதி சூரியன் அஸ்தமனம் ஆகிற சமயம்தான் நாம் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கான காலம் அந்த சமயத்தில் நாம் இந்த சந்தியாவந்தனமானது பண்ணணும் அதே சமயத்தில் தான் ஸ்திரீகளும் சுவாமிகிட்ட விளக்கேற்றி வைக்கணும் வாசலில் விளக்கேற்றி வைக்கணும் இதெல்லாம் காலம்பர நட்சத்திரங்கள் இருக்கிற பொழுதே விளக்கேற்றி வைக்கணும் சாயங்காலம் சூரியன் இருக்கிற பொழுதே சுவாமிகிட்ட விளக்கேற்றி வைக்கணும் இதுதான் சரியான காலம் அப்படின்னு நமக்கு ரிஷிகள் காண்பிச்சுருக்கா மேலும் வியாசாச்சாரியால் நமக்கு சொல்கிற பொழுது சந்தியை மூன்று விதமாக சொல்கிறார் அதாவது உத்தமா சந்தியா மத்தியமா அதமான்னு மூன்று விதம் சந்தியாவந்தனம் உத்தமா து சனக்ஷத்திரா மத்தியமா லுப்ததாரகா அதமா சூரியகிதா பிராத்த சந்தியா த்ரிதாமதா அப்படின்னு மூன்று விதமாக சந்தியாவந்தனம் இருக்குது அப்படின்னு வியாசாச்சாரியால் சொல்கிறார் அதாவது காலம்பரை நாம் பண்ணுற பொழுது நட்சத்திரம் இருக்கிற பொழுதே ஆரம்பிச்சுடணும் சந்தியை அதுக்கு உத்தமமான சந்தியன்னு பேர் உத்தமா சந்தியான்னால் அதுதான் முதல் தரம் மத்தியமமான தரம் எதுன்னா நட்சத்திரங்கள்லாம் மறைஞ்சி போச்சு சூரியன் உதயமாகலை வெளிச்சம் மாத்திரம் வந்திருக்கு அப்படின்னா அந்த சமயத்தில் நாம் பண்ணக்கூடிய சந்தைக்கு மத்தியமான பேர் சூரிய உதயமே ஆயிடுத்து ஆனப்புறம் நாம் சந்தியாவந்தனம் பண்ணினால் அதற்கு அதமான பேர் ஆனால் அப்போவும் செய்யணும் செய்யாமல் விடப்பூடாது கட்டாயம் அதை பண்ணணும் அந்த சமயத்தில் செய்யணும் முன்னாடியே பண்ணப்படாது சூரியன் இருக்கிற உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே சந்தியாவந்தனத்தை பண்ணுறது இந்த அட்வான்ஸாக அப்படி பண்ணப்படாது ஏன்னா வியாசரன் நமக்கு சொல்கிற பொழுது அகாலே சேத் கிருதம் கர்மா காலம் பிராப்பிய புனஹ்கிரியா அப்படின்னு அகாலத்தில் பண்ணப்படாது அகாலம்னால் காலம் வர்றதுக்கு முன்னாடியே பண்ணுறதுக்கு அகாலம்னு பேர் முன்னாடியே பண்ணிட்டால் அது பண்ணாத மாதிரி தான் திரும்ப செய்யணும் அந்த காலம் வந்த பிறகு திரும்ப செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் வியாசாச்சாரியால் ஆகையினால் சரியான சமயத்தில் இந்த சந்தியாவந்தனத்தை நாம் செய்யணும் எஸ் சந்தியாம் காலத்தப்பிராப்தாம் ஆலசியாதிவர்த்ததே சூரியஹத்தியம் அபாப்னோதி உலூகத்துவம் இயாத் ததா அப்படின்னு வியாசாச்சாரியால் நமக்கு சொல்கிறார் அதாவது இந்த சந்தியாவந்தனம் இருக்கே இதை சரியான காலத்தில் நாம் செய்யணும் அந்த சமயத்தில் வேறு எந்த காரியத்தையும் நாம் வச்சிக்கப்படாது செய்யப்படாது சரியான காலத்தில் அந்த சந்தியாவந்தனத்தை நாம் பண்ணணும் இல்ல முக்கியமான காரியமாக இருக்குது அதனால் அதை முடிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு யார் ஆலசியாக யார் அப்படி பண்ணுறானோ அவனுக்கு ஒரு பாபம் வருது ஒரு தோஷம் வருது என்ன தோஷம்னால் சூரியஹத்தி தோஷம்னு வருது சூரியஹத்தின்னா சூரியனை அவன் பல குறைச்சலாக பண்ணுறான் அதுக்கு சூரிய ஹத்தின்னு பேர் அந்த தோஷம் வருது ஒன்றும் ரெண்டாவது அவனுக்கு அடுத்த பிறவி உறுதி ஆகிடுறது என்ன பிறவின்னா உலூகத்துவம் இயாத்ததா உலூகான்னா ஆந்தைக்கு பேர் ஆந்தையாக பிறந்துவிடுவான்னு அடுத்த பிறவியில் ஏன்னா ஆந்த சூரியனையே பார்க்காது ஏன்னா சூரியனை தான் அவன் கொண்டுட்டானே போன ஜென்மாவில் ஆகையினால் ஆந்தைக்கு பகலில் கன்று தெரியாது சுத்தமாக சூரியனை பார்க்கவே பார்க்காது ஆந்தை ராத்திரியில தான் அதுக்கு கண் தெரியும் அது மாதிரி ஆந்தையாக பிறந்துடுவான் சந்தையை சரியான காலங்களில் பண்ணாட்ட போனால் அப்படின்னு வியாசர் நமக்கு காண்பிக்கிறார் முக்கியமான ஒரு அனுஷ்டானம் இந்த சந்தியாவந்தனம் அதை சரியான காலத்தில் நாம் பண்ணணும் அதாவது காலம்பரை நட்சத்திரம் இருக்கிற பொழுதே சந்தியாவந்தனத்தை பண்ணணும் மத்தியானம் நடுப்புற சூரியன் இருக்கிற பொழுது மாத்தியான்கத்தை பண்ணணும் அதே போல் பாதி சூரிய அஸ்தமனம் ஆகிற பொழுது சாயம் சத்தியை பண்ணணும் இதுதான் திரிகால சந்தியான்னு பேர் திரிகால சந்தியான்னு மூன்று வேலையும் செய்யணும் நமக்கு உபநயனமான உடனே முதல்ல ஆரம்பமாகிறது மாத்தியான்மிகம் தான் தான் நமக்கு இந்த சந்தியோபாசனமானது நமக்கு ஆரம்பமாகிறது நாம் அனைவரும் முத முதல்ல விடுறதையும் மாத்தியான் தான் விடுறோம் ஏன்னா அதுதான் சரியான சமயத்தில் நம்மளால் பண்ண முடியறதில்லை ஆகினால நாம் முதல்ல விடுறதும் மாத்தியான் அப்படி விடப்படாது மாத்தியான் சரியான காலத்தில் பண்ண முடியலைன்னா முன்னாடியே பண்ணப்படாது எப்போ போலம்பரை பண்ண வேண்டிய சந்திக்கு எத்தனை எத்தனை வரைக்கும் டைம் எந்த காலத்து வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னா காலம்பரை நட்சத்திரம் இருக்கிறதுலேருந்து ஆரம்பமாகிறது அந்த சந்தைக்கு காலம் நடுப்புற சூரியன் வர்ற வரைக்கும் பிராத்த சந்திக்கு காலம் உண்டு அகாலாத் காலஹா அடுத்த வேளை சந்தியாவந்தனம் வர்ற வரைக்கும் முதல்ல பண்ணக்கூடிய சந்திக்கு காலமுண்டு அந்த காலத்தில் பண்ண முடியலன்னா மத்தியானம் மாத்தியான்க்கத்துக்குள்ளே அதை பண்ணிடணும் இல்லை மாத்தியான் காலமும் தாண்டி போயிடுத்து காலம்பர சந்தியாவந்தனம் பண்ணலை அப்படின்னா அப்போ நம்முடைய சாஸ்திரங்களில் என்ன பண்ணியிருக்கா அப்போவும் விடப்படாது அப்போவும் எப்படி சந்தியை பண்ணணும் அப்படின்னா மாத்தியான் காலமும் ஆரம்பம் ஆயிடுது அப்படின்னா அப்போ முதல்ல மாத்தியான் பண்ணிவிட்டோம் அப்புறம் காலம்பரை பண்ண வேண்டிய சந்தியை பண்ணணும் அதே போல் தான் சாயங்காலம் மாத்தியான்கம் சரியான காலத்தில் பண்ண முடியல அப்படின்னா சாயங்காலம் சந்தியக்குள்ளே மாத்தியான் பண்ணிவிடணும் சாயங்காலம் சந்தியா காலமும் ஆரம்பமாகிடுது அதாவது சூரியன் அஸ்தமனமாக ஆரம்பம் ஆயிடுது அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னா முதல்ல சாயங்காலம் பண்ண வேண்டிய சந்தியாவந்தனத்தை பண்ணின பிறகு மாத்தியான் பண்ணணும் இப்படி நம்முடைய சாஸ்திரம் நமக்கு வகுத்து கொடுக்கறது ஆகாலாத் காலஹா சாயங்காலம் சந்தியா வந்தனம் வரைக்கும் மாத்தியான்க்கு காலம் உண்டு அப்படி கொண்டு போகக்கூடாது காலத்தில் பண்ணணும் அதை ஏன்னா அதை பண்ணுறதை விட நமக்கு வேறு என்ன காரியம் அதுதான் முக்கியமாக நாம் செய்யணும் அப்படி செய்ய முடியாமல் நிர்பந்தத்தினால அப்படி போகிறதுன்னா சாயங்காலம் சந்திய வரைக்கும் பண்ணணும் சாயங்காலம் சந்தியா காலமும் ஆரம்பம் ஆயிடுது அப்படின்னா முதல்ல சாயங்காலம் சந்தியா வந்தனத்தை பண்ணணும் அதற்கப்புறம் விட்ட மாத்தியான்கத்தை பண்ணணும் அப்படின்னு நம்ம ரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா இந்த சந்தியாவந்தனத்தில் பிரதானம் அங்கம்னு அப்படி வகுத்து கொடுத்துருக்கா நம்முடைய ரிஷிகள் சாஸ்திரங்களில் வகுத்து கொடுத்துருக்கா அதெல்லாம் என்ன ஏதுங்கிறத விரிவாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த உபன்யாசங்களில்